ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம உயிர்களாகிய ஜீவர்களுக்கு எண்ணற்ற பருவுடல்கள் இடைவிடாது மாறிக்கொண்டே இருக்கின்றன இப்பிரபஞ்ச சிருஷ்டியில் அறிவற்ற ஜடப்பொருட்களும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உடைய உயிர்க்கூட்டங்களும் இருக்கின்றன உணர்வை முற்றிலும் வெளிப்படுத்தாத அச்சேதன பொருட்கள் உணர்வை வெளிப்படுத்துகின்ற சேதன உயிர்கள் எண்ணற்றவை இப்பிரபஞ்சத்தில் இருப்பதை அறிவோம் எண்ணற்ற உடல்களுள் மனித உடலும் ஒன்று எப்பொழுதும் உள்ளத்தோடு இணைந்திருக்கும் உயிருக்கு உள்ளத்தின் சிறப்பை வெளிப்படுத்தும் மனித உடல் எளிதாக கிடைப்பதில்லை உயிருக்கு மனித உடல் கிடைப்பது அரிதிலும் அரிது அரிது அரிது கான் என்றனர் ஆன்றோர் பெரிதற்கரிய பிறவி மனித பிறவி ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் உயிர்களாகிய நாம் உடல்களுக்கு வேறானவர்கள் என்று புரிந்து ஏற்றுக்கொண்டால்தான் மனித உடலின் மாபெரும் அருமையை சிறப்பை உணர முடியும் உடலையே நம் ஸ்வரூபமாக எண்ணினால் உடலின் பெருமையை உள்ளவாறு உணர முடியாது உலகம் எனப்படும் நந்தவனத்தில் ஆண்டி எனப்படும் உயிர் பிரம்மதேவன் எனப்படும் குயவனிடம் வேண்டி பெற்ற தோண்டி என்ற இந்த மனித உடலை நாம் நன்கு பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்வருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராயி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று மாணிக்க வாஜகர் பாடியதற்கிணங்க கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்திருக்கிறோம் எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ என்று மகான்கள் பாடியிருக்கிறார்கள் மனித உடலின் மாண்பை உணர்ந்து மனித உடலை நன்கு பயன்படுத்துவோமாக உடலை விட்டு உடல் மாறுவது உயிர்களின் நிலை பழுதுபட்ட துணிகளை நீக்கிவிட்டு புதிய ஆடைகளை மனிதன் உடுத்திக்கொள்வதைப் போல உயிரானது பழுதுபட்ட உடல்களிலிருந்து விடுபட்டு புதிய உடல்களை எடுக்கிறது மனித உடலின் மாண்பை நன்கு உணர்வோமாக இவ்வுடல் தற்காலிகமானது நிலையற்றது நிலையற்ற மனித உடலை பெற்றுள்ள நாம் இன்பத் துன்பங்களுக்கு காரணமாகிய உடல்களை எடுப்பதிலிருந்து விடுபட விரும்புகிறோம் விரும்ப வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன பிறவா வரம் தாரும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமே வேண்டும் என்று பெரியோர்கள் இறைவனிடம் வேண்டி பாடி பாடியிருக்கிறார்கள் உயிரானது தனது உள்ளத்தை பண்படுத்தி உள்ளத்திலிருந்து விடுபடுவதற்காகவே தரப்பட்டது மனித உடல் பொருள் ஈட்டுவதற்காகவோ புலநின்பங்களை துய்ப்பதற்காகவோ மனித உடல் வழங்கப்படவில்லை இறைவனை வழிபடுவதற்காகவும் அறச்செயல்கள் செய்வதற்காகவும் மெய்ப்பொருளை ஆழ்ந்து உணர்வதற்காகவும் வழங்கி அருளப்பட்டது மனித உடல் எ தேகம் விழுவதற்கு முன் புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே எடுத்த உடல் விழுவதற்கு முன்பு உள்ளத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் பெருதற்கரிய பிறவியை பெற்றுள்ள நாம் இப்பிறவியின் அருமையை உணர்ந்து இதன் பெருமையை வெளிப்படுத்துவோமாக இவ்வுடலின் சிறப்பை பயன்படுத்திக்கொள்வோமாக தெய்வீகமான சிறந்த அறிவும் ஆழ்ந்த அன்பு உணர்ச்சியும் அறம் சார்ந்த எண்ணங்களும் நம் உள்ளத்தில் ஓங்கி இருக்க இறைவன் அருள் புரியட்டும் எத்தனையோ மனித பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பலனால் மீண்டும் ஒரு முறை இம்மனித உடல் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாரத திருநாட்டில் செந்தமிழ் நாட்டில் பண்பட்ட கலாச்சாரத்தில் சிறந்த பெரியோர்களை கொண்ட குடும்பங்களில் பிறக்கின்ற தன்மையை உயிராகிய எனக்கு இறைவன் அருளியிருக்கிறார் அனைத்து மனித உடல்களையும் அதில் வாழ்கின்ற உயிர்களையும் போற்றி மதிப்போமாக இறையருள் பெறுவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்